கமண்டஜத்தீம் போட்சத்த பரிச்சே மலம் ததசீதி சச்சிதானந்தங்கிறது பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் என்பதை நிரூபணம் செய்தார் இருபத்தி ஒன்னு இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாவது ஸ்லோகங்களை சத்துதான் ஆனந்தத்தை பார்த்தோம் ஆனந்தம்ங்கிறது புறத்துல இல்லவே இல்லை ஆனா நம்மால் ஆனந்தம் வேறு எப்படித்தான் அனுபவிக்கப்படுகிறது என்று ஆராய்ந்து பார்த்த பொழுது ஒரு சில சூழ்நிலைகளால் புண்ணியம் முதலானவைகளால் மனது அமைதி பெறுகிறது அப்படி அமைதி பெறும் பொழுது அந்த உள்ளத்திலே ஆனந்தம் பிரதிபலிக்கிறது சில கண்டிஷன் சில சூழ்நிலையில அதுக்கு காரணம் தர்மம் சொல்கிறார் சங்கரர் தர்மான ரூபம் அதன் காரணமாக ஆனந்தமானது வெளிப்படுகிறது உண்மையில் நானே ஆனந்தம்தான் அந்த ஆனந்தத்தை நான் ஒரு சில சூழ்நிலைகளில் சில பொருள்கள் பொருள்களுடைய சந்நிதியில் மனது அமைதியாகின்ற காரணத்தால் அதிலே புலப்படுகிறது ஆனால் அதையே அதனால் ஆனந்தம் வெளியிலிருந்து வருகிறது என்று நினைக்க கூடாது எந்த ஆனந்தமா இருந்தாலும் சரி அது பாஹ்யமா இருந்தாலும் பண்ணி யோகம் எல்லாம் பண்ணினோம்னா அப்போ மனசு குய்ட்டாகும் மனசு குய்ட்டாச்சுன்னா என்ன ஆகும் அந்த ஆத்மானந்தான் ரிஃப்ளக்ட் ஆகுமே தவிர அது கொஞ்சம் கூடும் கிரடேஷன் கூடலாமே ஆத்மானந்தத்துல ஒரு நாளும் கூடுதலும் இல்லை குறைதலும் இல்லை அது நல்லா துக்கப்பட்டு இருக்கிற போதும் அந்த ஆனந்தம் இருந்துட்டுதான் இருக்கு ஐயோ ஐயோன்னு அடிச்சு அழற போதும் கூட அந்த ஆனந்தம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அஜானத்தினால ஆனந்த ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் அதனால சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் பிரம்மம் இருக்கிறது அந்த பிரம்மனாகவே நான் இருக்கிறேன் எனக்கு வேறாக பிரம்மம் இல்லை சாதாரணமா ஸ்நானம் பண்றதுலேயே இந்த மந்திரம் வந்து விடுறது நம்ம யோசிக்கிறது இல்லை ஆர்திரம் ஜுவலதி ஜியோதிர் அஹமஸ்மி அகமருஷ்ணூத்தம் ஜியோதிர் ஜுவலதி பிரம்மா அப்படின்னு சொல்லி ஸ்நானம் பண்ணணும் சாதாரண ஸ்நான மந்திரம் ஆனால் என்ன பண்ணிருக்காங்க பின்னாடி இதுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டுன்னு முதல்ல இதெல்லாம் வச்சுட்டாங்க அது ஜபார்த்தம் அய மந்திரான்னு நிறைய வந்துடும் அது பார்த்தா வேதாந்தமாகவே இருக்குது இப்போ வந்து நானே நான் என்னும் நெருப்பில் என்னை நானே ஹோமம் செய்கிறேன் என்ன புரியுது பருவம் நானே நான் என்னும் நெருப்பில் என்னை நானே ஹோமம் பண்ணுகிறேன் அப்படின்னு குடிக்கணும் அகமேவ அகம் மாம் ஜுஹோமி சுவாஹா ரொம்ப அழகான மந்திரங்கள்லாம் இருக்கு அப்போ இதனுடைய தாத்பரியம் என்ன உண்மையில நான் வேற பரம்பொருள் வேறு தினந்தோறும் இருக்கும் இந்த ஆதித்ய என்ன பிரம்மன் என்ன பிரம்மன் இருக்கானோ அதுதான் என்ன இடத்துல இருக்கு அது ஆரம்பத்துல இரண்ய கற்பணம் அப்படி இப்படிலாம் சொல்லி அவரின் கடைசியில வந்து இரண்யம் கற்பணம் கிடையாது ஒண்ணும் கிடையாது இருக்கிறது இப்படி சொன்னதுக்கு பிறகு சச்சிதானந்தம்னு மூணு பதங்களை பிரயோகம் பண்றீங்களே அப்ப மூணு அதுல நானா இருக்கத்தானே இருக்கு அப்படின்னு கேள்வி வரலாம் ஒரு பொழுதும் அந்த பொருள் பலவாறாக ஆகறதில்லை ஆகினாலும் என்ன பண்ணணும் ஜகத்தின் பிதாம் விஜக இந்த ஜகத்தினுடைய பேதத்தை அறவே நீக்கிவிட்டு நீக்கிய அகண்டமானவனாகவே நான் இருக்கிறேன் இவைகள் இல்லவே இல்லை இந்த எண்ணம் மனதிலே ஆழமாக பதியட்டும் கடைசியில சொல்ல போகிற இந்த கருத்தானது மனதிலே ஆழமாக பதியட்டும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஐபத்தி ஆறாம் ஸ்லோகத்துல என்ன சொல்லுகிறார்னா ஈஸ்வரன் பரோட்சமாக இருக்கிறான் என்ற எண்ணத்தையும் ஜீன் பரிச்சின்னமாக இருக்கிறான் என்கின்ற எண்ணத்தையும் மாயை என்ற ஒன்று இருக்கிறது என்ற எண்ணத்தையும் இந்த ததசீதி என்கிற வேத மகா வாக்கியமானது நீக்கி யா எந்த விதமான குற்றமும் இல்லாத ஏகரசமான சைத்தன்ய சுரூபமாக நான் இருக்கிறேன் என்று உபதேசிக்கிறது தத்துவமசிங்கிற மகா வாக்கியம் ஒரு சிலர் என்ன சொல்கிறார்கள் அவனுடையவனாக நீ இருக்கிறார் அவனுடையவனாக நீ இருக்கிறாய் அவனில் நீ இருக்கிறாய் விசிஷ்டா துவைத்தம் அவனுடையவனாக நீ இருக்கிறார் தஸ்யத்வமசி மீனிங் தஸ்மின் துவமசி அவனிடத்தில் நீ இருக்கிறாயனிடத்தில் நீ இருக்காய அவ நீ அவன் நீ அவ இது விசி்ட இதெல்லாம் வேற்றுமே உதரம் அந்தரம் குருத்தேங்கிற ஸ்ருதிக்கு சொல்றது அல்பமபி பேதம் யா குறுத்தே சா பயம் ப்ராப்னோதி கொஞ்சமாயினும் வேற்றுமை எவனாவது படைப்பானே ஆனால் இந்த பரம்பொருளுக்கும் தனக்கும் அவன் நிச்சயமாக பிறவிப்பிணியை மீண்டும் அனுபவிப்பான்ற வேத வார்த்தைக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது அது மாத்திரமல்ல யுக்திக்கும் பொருந்தாது அவன் பூரணமானவன் நீ அபூரணமானவன் நான் ரெண்டு அபூர் பூரணமானவன் வந்து நான் இல்லை அவன் நான் இல்லை இல்ல போது என்ன ஆயிடும் அவனுக்கு பூரணத்துவமே தகராறாயிடும் இப்படி எல்லாம் நல்ல யுக்தி பூர்வமாகவும் வேத வாக்கியங்களின் மூலமாகவும் நன்கு சிந்திப்போவே ஆனால் அவனுடையவனாகவும் நான் இல்லை அவனிடத்திலும் நான் இல்லை நானே அவன் அவனே நான் அதனால பரோக்ஷதான்னா என்னோருக்கர் வைகுண்டத்துல பரோட்சதா நீ செத்து போனால் தான் தெரிஞ்சுக்க உயிரோடு இருக்கணும் தெரிஞ்ச முடியாது செத்து நீ வந்து இங்கே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு கைங்கரியம் எல்லாம் பண்ணி அவனுடைய திருமேனியை கண்டு கண்டு உள்ளம் உருகி நீ பண்ணின நீ இறந்ததுக்கு பிறகு நீ வைகுண்டத்துக்கு போய் அங்கே நித்திய இருப்பே அது வாக்கியம் வேற ஒன்று இருக்கு என்னது இதம் விஷ்ணு வி சக்கரமே திரேதா நிதேபம் சமூடமச பாகும் திஷ்ணோ பரமம் பதகும் சதா பசிய சூறையா சூறையா சூறையாண்ணா நித்திய சூரியன் எப்படியோ கஷ்டப்பட்டு சரி அதெல்லாம் வேற விஷயம் அப்ப பரோட்சதா பரோட்சதா என்ன அர்த்தம் எங்கேயோ இருக்கார் பகவான் அது மாத்திரம்ல பரிச்சின்ன பரிச்சின்னம்னா என்ன நான் இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்பட்ட குட்டி ஜீவன் பரிச்சின்னா சாபல்யம்னா என்ன இந்த மாயினால உண்டான சம்பந்தம் மாயினால உண்டான சம்பந்தம் இருக்கோம் மாயேன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு நினைச்சுருவோம் அப்ப மாயினாலதான் இதெல்லாம் வர்றது அப்படின்னா அப்ப மாயேன்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னா மாயும் கிடையாது மாயத்தான் மாயேன்னு சொல்லிருக்கேன் மாயங்கிற பதத்தை திரும்ப திரும்ப யோசிச்சு பாரு மாயங்கிற சொல்லையே நீ ஆராய்ச்சி பண்ணி பாருப்பா அது இல்லைன்னு அர்த்தம் அந்த வார்த்தைக்கே அது விசாரிக்காத வரைக்கும் இருக்கிறது விசாரிச்ச பிற இல்லை யாம ச மாயா அப்படியே அர்த்தம் பண்ண என்ன எது இல்லையோ அது மாய அவ்வளவுதான் அதுக்கப்புறம் தான் நம்ம மற்றதெல்லாம் சேர்க்க வேண்டியிருக்கு ஆராய்ந்து அறியாத வரை இருப்பதும் ஆராய்ந்து அறிந்த பிறகு நீங்கி விடுவதும் விசார அபாவ ஜீவன விசார அப்படின்னா சொன்னோம் இல்லையா அந்த சாபல்யம் சாபல்யம்னா சம்பந்தம் அந்த சம்பந்தம் இங்க அர்த்தம் சொல்றாரு அதாவது ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய இந்த பரோட்சத்துவம் பரிச்சின்னத்துவம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய இந்த அந்த மனசு புத்தி அவரோட சர்வஜத்வம் இதெல்லாம் உபாதிதானே அவர் மாயா உபாதினால சர்வஜத்வமும் சர்வ கர்த்தத்துவம் அவர் இருக்கு எனக்கு அந்த உபாதினால அல்பக்வம் அல்ப கர்த்தம் இருக்கு இந்த மாயா உபாதி அந்த உபாதியெல்லாம் கிடையாதுன்னாச்சே அதே அபோகம் அப்போகம்னா என்ன நெகேஷன் நீக்குறது எதுனால என்ன ததசீதி கிரா ததசீதி ததசீதினா அதுவாக இருக்கிறா என்கின்ற சொல்ல வாக்கியத்தால் மகா வாக்கியத்தால் கிரகனி சொல்சா கிரா அப்படின்னு சொல்லுவோம் சொற்கள் கீஹின சொல் கிரகண சொற்கள் அது மூணாவது வேற்றுமையில கிராங்கிற கிரா என்கின்ற மகா வாக்கியத்தால் லம்னா குறிக்கப்படுவது ஜகாஜக லட்சணையா அதாவது ஜீவன் ரெண்டு இருக்கு ரெண்டுலையும் சுத்த சைத்தன்யம் சமானம் உபாதியெல்லாம் கல்பிதம் உபாதிய நீக்கி சைத்தன்ய திருஷ்டியில் ஐக்கியம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு அத ஆரம்பிச்சா அது பெரிய சப்ஜெக்ட் அதுக்குள்ள போல ததசீதி நான் யாருன அகம் ஏகரசம் நிர்மலம் ஏகரசம் மகா நிர்மலம் புண்ணிய பாப ரஹிதம் புண்ணிய பாப்ப ரஹிதம் வேதாந்தபடி புண்ணியமும் மலந்தான் ஏன்னா பிறவிய கொடுக்கறதுக்கு காரணமா இருக்கிற எதுவுமே மலந்தான் புண்ணியம் என்ன பண்ணும் புண்ணிய பலனை கொடுக்கறதுக்கு பெருவியை கொடுக்கும் பாபம் என்ன பண்ணும் பாபத்தை அனுபவிக்கிறதுக்கு பெருவிய கொடுக்கும் ஆகினால மலம்னா புண்ணிய பாபம் இந்த கான்டெக்ட்ல மீனிங் அப்ப நெர்மலம்னா என்ன புண்ணிய பாப்ப ரஹிதம் ஏக்கரசம் ஏக்கரசம்னு சொன்னா ஒரே ரசோ வை சகா சாரம் ஒரே சாரமாக தான் இருக்க சைத்தன்யம் தான் சாரம் சிதேக்கரசலிதாசாச நாமத்தில் அம்பாள் விக்கிர பூஜை பண்ணிட்டு இருக்கோம் வேற யாரும் அதிஷ்டம் முக்தி தாயை முக்தி ரூபின் கொஞ்சம் யோசிச்சா தான் தெரியும் ஏகரசம் அகண்ட ரசம் ஏகரச பூர்ண ரசம் ரசம் வச்சு இந்த சுவாமி ஏக்கரசம் சொன்ன இந்த ஆசிரமத்துல ரசம் ரொம்ப நல்லா இருக்கு கடைசியில் ரசத்துக்கு வரும் அது ரசம் இது அந்த ரசத்துக்கெல்லாம் ரசம் ரசசரச இதுதான் சாரம் நிரூபிச்சுடுறார் ரொம்ப அருமையா நிரூபிக்கிறார் ஆனந்தம் இருக்கிறது எனவே பிரம்மன் இருக்கிற பிரம்மம் இருக்கிறது என்ன ப்ரூஃப் எல்லாராலும் ஆனந்தம் அனுபவிக்கப்படுகிறது ஆனால் அனுபவிக்கப்படுகின்ற ஆனந்தமானது பொருள்களில் இல்லை பொருள்களில் இல்லாததால் எங்கிருந்து வருகிறது என்று தேடி பார்க்க வேண்டும் ஆராய்ந்தால் அது நம்முடைய ஸ்வரூபம் என்று தெரியும் ஆனந்த ஆத்மா ஆனந்தம் பிரம்ம என்று உபனிஷத்தும் சொல்லுகிறது எனவே ஆனந்த பிரசித்த பிரம்ம என்று சொல்லிவிடுகிறார் சரி அகம் ஏக்கரசம் மகா மக மகிரஸ்வர சைத்தியம் அர்த்தம் சதானந்த சத்யனந்த பிரியகாாத்மா அஹான் சொன்ன பெருஷ பெருசி என்ன பெருசுனரிசி சின்னது எல்லாம் இல்லாத பெருஷது பெருசி சின்னதெல்லாம் அதில் தான் இருக்கு நீங்க வந்து இந்த ரிலேட்டிவ் வேர்ட்ஸ வந்து கான்ட்ரடிக் பண்றதுனால அப்சல்யூட் திங்க புரிய வச்சு விடுறது இதுதான் வேதாந்தம் கான்ட்ரடிக் பண்ணி விடுறது அப்படி கான்ட்ரடிக் பண்ணா கொஞ்சம் புத்தி வேலை செய்யும் இல்லையா அதன் மூலம் அப்சல்யூட்டை புரிய இந்த வியாபகாரிக சப்தங்களை பிரயோகம் பண்ணி அந்த பாரமார்த்திக வஸ்துவை புரிய வைக்கிறது இதுதான் அதனாலதான் வாக்குக்கு எட்டாது ஆனா வாக்குக்கு எட்டாதுங்கிறது சரி வாக்கு கெட்டாதுங்கிறத வாக்க வச்சுட்டே புரிய வச்சு வேதாந்தம் இப்போ என்ன பண்ணுறதுன்னா அது பெருசும் இல்லை அது அது பெருசில் பெருசு அது சின்னதில் சின்னது தான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்போ ரெண்டையும் கடந்ததாக தான் அது ரெண்டையும் கடந்தாங்க அது கடந்த காலமுமல்ல அது நிகழ் காலமும் அல்ல அது வருங்காலமும் அல்ல நான் என்ன காலத்தை கடந்தது காலத்திற்கு சாட்சி காலத்தை கடந்தது சொல்லி அப்பா இவ்வளவு நேரம் நம்ம மனநம் பண்ணிருக்கோம் அதனால நீ என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கணும் அந்த ததசீஷம் பரோட்சதா பரிட்சேத சாபல்ய அபோக நிர்மலம் அப்போகம் பண்றது அந்த வாக்கியம் பரிச்சின்னத்தையும் பரோட்சத்தையும் அபோகனம் பண்றது நீக்கின்றிருக்கு அந்த வாக்கியம் நீக்கி லட்சியமா தத்துவத்தை புரிய வைக்கிறதுப்பா அதனால நீ வந்து சந்தேகமே பட வேண்டாம் சுமேதா அமிரோக்ஷித இந்த வார்த்தைக்கு பொருள் என்னன்னா நான் உயர்ந்தவன் நான் பரிபூர்ணமான நிறைய அர்த்தம் இருக்கு நான் பரிபூர்ணமான பிரம்மன் தைரியமாக சொல்றேன் குருவனுடைய குருவனுடைய அனுகிரகத்தால் எஸ் எப்பிரசாத அகமேவ விஷ்ணு மையே வர்வம் பரிகல்பிதஞ்ச யாருடைய பிரசாதத்தினால நானே விஷ்ணுன்னு புரிந்து என்னிடத்தில் தான் எல்லாம் கற்பிக்கப்பட்டது என்று தெரிந்து கொண்டேனோ அந்த குருநாதனை உடலாலும் வாக்காலும் மனதாலும் நன்றாக வணங்குகிறேன் அதனால் அது சாய்ஸே இல்லை ஆட்டோமேட்டிக்காக குரு பக்தி வந்துடும் குரு பக்தி வெயி வையிலும் சொல்ல கிடைக்க வேண்டியது கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக பக்தி தானாக முதல்ல டெலிபரேட்டா தான் வச்சுன்னு இருக்கோம் பக்தி வைக்கணும் வைக்கணும் அப்புறம் விஷயம் கிடைச்சாச்சுன்னு சொன்னா சாய் செங்க இருக்கு நம்மள அறியாம அந்த உணர்வு இருக்கே அது தானா வந்துடும் அகமேக்கரசம் அடுத்த ஸ்லோகம் உபசாந்த ஜகஜீவ சிஷியாச்சாரியேஸ்வர ப்ரமம் ஜீீீாரே சிமன பரிபூர்ணமகம் மகா இதுவும் முடிவு நிறைவு செய்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் உபசாந்த ஜெகஜீவ சிஷ்யாச்சாரியேஸ்வர பிரமம் ஜீவன் சிஷ்யன் ஆச்சாரியன் ஈஸ்வரன் இவைகளெல்லாம் இந்த ப்வங்களெல்லாம் ஒடுங்கி விடுகின்றன இதுதான் வேதாந்திர அழகு எதுவும் உண்மை இல்லை நானும் நீ இந்த உடம்பும் உண்மை இல்லைப்பா இன்னொருத்தனா சுயநலவாதியா இருந்தா என்ன சொல்லியிருப்பான் நான் சொல்றதை தவிர மற்றதெல்லாம் போய் நான் இது மாத்திரம் உண்மைன்னு சொல்லியிருப்பான் அப்படி இல்லை ஜீவனும் மித்யா ஈஸ்வரனும் மித்யா கொஞ்சம் பயமா இருக்கும் ஈஸ்வரனும் சங்கராச்சாரா சேஷம் மயா கல்பித்தம் அந்த ஈஸ்வரனை என்னால கற்பிக்கப்பட்டவனு விடுவார் மனிஷா கொஞ்சம் ஆகையினால ஈஸ்வரனும் மித்யா ஜீவனும் மித்யா ஆச்சாரியனும் மித்யா சிஷ்யனும் மித்யா அப்படின்னு புரிஞ்சுக்கணும் எவகாரத்துல எல்லாம் மன்னிடப்படாது அப்புறம் உடனே ரொம்ப சௌரியமா போச்சு அப்படின்னு சொல்லணும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அதனாலதான் நிறைய பேருக்கு பயமா இருக்கு ஐயோ இப்படி எல்லாம் சொல்றது இந்த வேதாந்தம் ஏதோ கொஞ்ச நஞ்சம் பக்தியோட இருக்கும் அதையும் இல்லாம படிக்கும் போல் இருக்கு பக்தி வர்றதே படாது பாடுபட வேண்டியிருக்கு பக்தி இருந்தாதான் இது புரியும் ஈஸ்வர பக்தி இருந்தாத்தான் ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினால இது புரியும் ஆகினால ஒரு ஒரு வஸ்துதான் இருக்கு அதனால மத்தாம் என்ன வித்யா மாயா கல்பிட்டு அது வேணாம் அவித்யாமாயா இது வித்யா அதர்மமான உலகம் அவித்யாமாயா தர்மமான உலகம் வித்யா ஞானமே மித்யான்னு சொல்ற போது இது எம்மாத்திரம் இது இவ்வளவு ஆழமா நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறதுனாலதான் இவங்க என்ன எல்லாத்தையும் மித்தியா மிச்சியா மிச்சியாங்கிறாங்க சொல்லிட்டே இருக்காங்க சும்மா மிச்சியா மிச்சியாச்சாங்க வித்யா பதத்துக்கு அர்த்தமும் தெரியல மித்யா பதம் நேற்றுக்கு தான் சொல்லியிருக்கேன் எத் வித்யா நாசியம் தன் மித்யா எது அறிவுக்கு அறிவுக்கு மாத்திரம் பொய்யோ அனுபவத்துக்கு உண்மையாகவும் அறிவுக்கு பொய்யாகவும் இருப்பது எதுவோ அது மித்யா வியாபகாரிக்க சத்தியம் பாரமார்த்திக திருஷ்டியா வித்யா அதுதான் வஹாரத்துல மாதிரி தூக்கத்துல என்ன இருக்கு சைத்தன்யம் இருக்கா இல்லையா சந்தேகம் இல்லையா நிரூபிச்சாச்சு அப்ப தூக்கத்துல வந்து தூங்கிட்டு போது நான் சிஷ்யனாக தூங்கி கொண்டிருக்கிறேன் நான் ஆச்சாரியனாக தூங்கி கொண்டிருக்கிறேன் நான் வந்து வேதாந்தம் படித்து படித்து விட்டு தூங்கி கொண்டிருக்கிறேன் ஏதாவது சொல்ல முடியுமா ஒண்ணும் கிடையாது அதே மாதிரிதான் அந்த விஷயத்த இப்ப புரிஞ்சுக்கணும் விழிப்பு நிலையில வேதாந்தத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஜாக்கிரத அவஸ்தா நல்லா வரும் அதுவும் முழிச்சுன்னு இருக்கணும் சாப்பாடு கம்மியா சாப்பிட்டு முழிச்சுண்டு கவனமா கேட்கணும் வேற அவஸ்தைல எல்லாம் ஞானம் வராது எல்லாரும் நினைச்சிருக்காங்க இதெல்லாம் நான் படிக்க போறதில்லை நான் அப்படியே கங்கை கரையில இப்படி பா இப்படி அப்படி ஞானம் வர்றதா பாக்கிறேன் நான் ஒழுங்கா புஸ்தகத்தை பார்த்து படித்தாலே தெரிய மாட்டேங்கிறது என்ன தகுது அதுக்கு அதுக்குன்னு ஒரு பிரமாணம் இருக்கு அது படித்தா அது நமக்கு விஷயம் அதனால உபசாந்தா உபசாந்தானா அவர் சொல்றார் ரொம்ப அழகா சொல்றார் அவர் ஜீவன் முக்த விதேக முக்தி அவஸ்தாயம் பரிபூர்ணத நாசகம் பிராப்தனோதி ஜீவன் முக்தி அவஸ்தையில் ஜீவன் முக்தி நிலையில் இவைகள் அறிவால் நீக்கப்படுகின்றன விதேக முக்தியில் அனுபவத்தாலும் நீங்கிவிடுகிறது புரியுதுல்ல ஜீவன் முக்தின் என்ன அர்த்தம் ஞானம் வந்த பிறகும் இந்த ஆரம்பிச்ச பிராரப்த கர்மத்தை அனுபவிச்சு தீக்கிறதுக்கு இடையே தீக்கிறதுங்கிறது அர்த்தம் பிராரப் ஞானம் வந்ததுக்கு பிறகு பிராரப்த கர்மம் கண்டினியூ பண்றது அதனால இந்த சரீரம் இருக்கு சரீரம் இருக்கிறதுனால இதுக்கு சுகதுக்க அனுபவங்களும் இருக்கு பிராரப்தத்தோட வேலையை என்ன சுகதுக்க அனுபவம் ஆனா அந்த ஞானமாகிய சத்திரம் சொல்லிருக்கேனே அது இருக்கிறதுனால இந்த ஞானம் என்னும் கொடை இருக்கிறதுனால இது ஒன்றும் பண்றதில்லை ஒன்றும் பண்றது ஜீவன்னு முக்தா சொல்லணும் படன்னு லிஹன்னு அப்படின்னு சொல்றோம் பாருங்க கச்சன் அஸ்தி சென்று கொண்டு இருக்கிறான் படன் அஸ்தி படித்து கொண்டு இருக்கிறான் அது மாதிரி ஜீவன்னு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் அதே சமயம் முக்தகா எதுலேருந்து சம்சாராத் முக்தகா சுகதுக்க சுகதுக்கிலிருந்து முக்தனாக இருக்கிறான் அது ஒன்றும் பண்றது இல்லை அது அந்த ஜீவன் முக்தி அவஸ்தையில ஞானத்தினால அது நீங்கி போகிறது அனுபவத்துல நீங்கல அது இருந்துதான் இருக்கு ஆனா விதேக என்னன்னா அனுபவத்திலையும் அது இல்லை விதேக முக்தின்னா என்ன இந்த உடம்பு போனதுக்கு பிறகு ஞானி மரணம் அடைந்த பிறகு அனுபவத்திலும் அவனுக்கு அது இல்லை முதல்ல அனுபவத்துல இருக்கு அறிவுல இல்லை எப்படி காணல் நீர் சொல்லிருக்கேன் இல்லையா கண்ணுக்கு உண்மை அறிவுக்கு போய் காணல் நீர் அது அதுக்கப்புறம் என்னென்ன அது அடுத்த வரி சொல்ற எல்லாம் உபசாந்தம் உபசாந்தம்னா எல்லாம் ஒடுங்கி போய்விடுகிறது அறிவினால் ஒடுக்கப்படுகிறது மரணத்தால் அழிந்தே போகிறது இல்லாமல் போகிறது அப்புறம் என்ன சித்தா நான் ஆண்டும் இருக்கின்றவன் ஸ்வத இன்னொன்னு இருக்கிறதுனால நான் இருக்கிறேன் நிரூபிக்க வேண்டியதில்லை நான் இருக்கிறேங்கிறதுக்கு நானே சாட்சி நானே அதான் சித்தம் சித்தம் அநாதி அந்தம் அப்படின்னு அர்த்தம் முடிவு கா ஆரம்பும் இல்லை முடிவும் இல்லை காலத்தை கடந்தவன் அர்த்தம் காலத்தை கடந்தவன் பரிபூர்ணம் பரிபூர்ணம் பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்க மர நிறைகின்ற பரிபூர்ணானந்த சர்வ அகண்ட தத்துவமான சச்சிதானந்திவே பரிபூர்ண அஸ்மிசித்த பரிபூர்ண அநாதியந்த இதனுடைய தாப்பர் என்னன்னா இடத்தாலும் காலத்தாலும் பொருளாலும் வரையறுக்கப்படாத பரி முழுமையான பொருளாக நான் இருக்கிறேன் மகா ஏற்கனவே விளக்கிட்டோம் மகாங்கிறது மகா ஏற்கனவே சொல்லியாச்சு மகா சப்தத்துக்கு அர்த்தம் சொல்லியாச்சு தேஜஹா அகம் போடுற மாத்தி போடுற தேஜா என்ன செய்யிருந்தேன் தேஜா அகம் அஸ்மி நான் தேஜஸ்வரூபமாக இருக்கிறேன் தேஜஸ்னா ஒளியாக ஒளினா என்ன ஸ்வரூப ஜ்யான் அவ்வளவுதான் சொல்ல மாசற்ற ஜோதியாக இருக்கிறேன் அதான் கரெக்ட் மாசற்ற ஜோதியாக இருக்கிறேன் அவ்வளவுதான் அடுத்த ஸ்லோகம் லக்ஷ்மி தர கவே சூக்தி அைத்தோய விவங்கை கவே சூக் அத்வைத்தோயம் வித்வத் லக்ஷ்மீதர கவே சூக்தி லக்ஷ்மீதர கவியாகிய இவர் அவர் அவர் அவரே சொல்லிக்கிறார் லக்ஷ்மீதராங்கிற பேருள்ள நான் கவியாகிய நான் குருவினுடைய அறிவயங்களை தெரிந்து கொண்ட நான் அப்படிலாம் நம்ம போட்டுக்கணும் அதெல்லாம் ஏன்னா அவரோட பணிவோட தான் பண்ணிருக்காரு ஆரம்பத்தில இருந்தே கட்டாட்ச கிரணாச்சாந்த ஜெகன்மோ நமன் மோகாப்தானந்த கிருஷ்ணாயிருஷ்ணா சரதம்போஜ சம்பிரா சரதம்போஜ சம்பதா சரதம்போஜான்னா சரத்காலத்துல உண்டாகிற தாமரை அர்த்தம் ஐப்பசி கார்த்திகை மாசத்துல தாமரைக்கு ரொம்ப அழகு ஜாஸ்தியா ஏற்கனவே அது அழகு அதுக்கு மிகவும் அது எல்லாம் கவித்துவம் அதனால சரதம்போஜா சரதம்போஜ சம்பிரதா உண்மையிலே இது வந்து சரதம்போஜா உபரிஷத்துக்குள்ள குறிக்கிறது வேதாந்த அம்புஜா வேதாந்த அம்புஜம் சொல்ற மாதிரி சரதம்புஜ சம்பிருதா சம்பிருதானா அதில் சேகரிக்கப்பட்டது அந்த உபனிஷத்தினுடைய கருத்துக்கள்லேருந்து சேகரிக்கப்பட்டது உபனிஷத் கருத்துக்களை தாங்கி இருக்கிறது சம்பிருதாக சமயக் விபர்த்தி இது சம்பிரும் சொல்லலாம் சம்பன்ன அப்போது அந்த உபனிஷத் கருத்துக்களை தாங்கி இருக்கின்ற அத்வைத்த மகரந்தோயம் இந்த அத்வைத மகரந்தமாகிய இந்த கிரந்தம் அத்வைத மகரந்தம் என்ன பிரம்ம அகம் பிரம்ம அஸ்மிங்கிற தத்துவத்தை நிரூபிக்கக்கூடிய மனநகிரந்தம் அத்வைத்த மகரந்த அயம் இந்த கிரந்தமானது சூக்திகா ஸ்லோகங்கள் சுஷ்டு உக்தம் சூக்தம் அதான் சூக்தம் வருணசூகம் அந்த சூக்தம் இந்த சூக்தம்னு இல்லையா சூக்தம்னா என்ன சுஷ்டு உக்தம் அழகாக நன்றாக மேலான உணர்வோடு சுயநலம் இல்லாமல் அழகாக சொல்லப்பட்ட கருத்துக்கள் சூக்தம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீசூக்தம் பூசூக்தம் கோசூக்தம் இந்த சூக்தங்கள் எல்லாம் நன்றாக அதான் நன்றாக சொல்லப்பட்ட இந்த கருத்துக்கள் இதுவரைக்கும் அவர் இருபத்தி ஏழு ஸ்லோகம் வரைக்கும் சொல்ல சொன்னதெல்லாம் சுஷ்டுத்தம் ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காரு ரொம்ப ஸ்பஷ்டமாக மனசில் விளங்குகின்ற பாங்கலை சொல்லியிருக்கார் இந்த உரையாசிரியர் என்ன சொல்கிறார் பின்னாடி இதில் எவ்வளோனாலும் சொல்லலாம் அவ்வளோ இருக்குதுல்ல ஆனால் ரொம்ப சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பேசாமல் விட்டுவிட்டேன் அப்படிங்கிறார் அவர் இந்த உரை எழுதுற சுவயம் பிரகாஷானந்த எத்தி இருக்கார் அவர் என்ன சொல்கிறார் வண்டி வருது இது என்னதான் சொன்னாலும் எத்தனை சொன்னு சொல்லலாம் போட்டிருக்கு அவ்வளோ விஷயம் இதுலேருந்து வருது ஆனால் ரொம்ப சொன்னால் எல்லாருக்கும் மனசுக்கு அதை தாங்க முடியாது அதில் அவ்வளவு ஆழம் இருக்குது ஆனா நான் இதோட நிறுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி உபரமாமி நான் விடுவிட் விட்டு விடுறேங்கிறார் மகிமை இருக்குங்கிற இருக்கு இந்த ஸ்லோகங்களுக்கு அவ்வளவு மகிமை இருக்கு வித்வதை நிபீயதாம் சாதன சதுஷ்டய சம்பத்தியை உடைய வேதாந்தத்தை நன்கு சிரவணம் செய்தவர் வண்டுகள் வண்டு பிருங்கஹா அந்த வண்டுகள் எப்படிப்பட்ட வண்டுகள் வித்வதற்கு கொஞ்சம் புத்தி வேணும் சும்மா படிக்க முடியாது கண்டிப்பாக இதற்கு கொஞ்சம் அறிவு நிறைய தேவைதா சந்தேகமே இல்லை அதுவும் இங்கே வித்வான்கிறது யாருன்னா ஸ்ரவணத்தை பண்ணினவன் உபனிஷத்துக்களை நன்றாக கற்றுத் தெரிந்து கொண்டவன் நன்றாக இந்த கருத்துக்களை மீண்டும் புரிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிறதுக்காக வித்வத் பிரங்கை நிபீயதாம் நிதராம் பீயதாம் எப்பொழுதும் பருகிக்கொண்டே இருங்க அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு நிதராம் ஆத்ம அஜான நிவத்தி பரியந்தம் ஆத்மா இந்த ஆத்ம அஜ்யான சம்சயம்னு அர்த்தம் ஏன்னா மரண கிரந்தம் சொல்லியிருக்கோம் அதனால இந்த சந்தேகம் பரிபூர்ணமா நீங்கிற வரைக்கும் நிவத்தி பண்ண புனப்புனக ஒரு தூரம் இல்லை ஏதோ ரிஷிகேஷத்துக்கு போனோம் படித்தோம் அந்த நோட் புக்கை ரூம்லேயும் ஒரு பக்கம் போட்டுட்டு போயிடலான்னு இது யாரு தூக்கின்னு போறது அப்படியே தூக்கி போட்டு போறோம் இந்த கிளாஸ் முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சது அப்படின்னா புனப்புனா மறுபடியும் மறுபடியும் சேவியதாம் சேவியதாம்னா என்ன பருகுங்கள் படியுங்கள் படிச்சு திரும்ப திரும்ப அதை நிதித்தியாசனம் பண்ணுங்கள் கருத்தை திரும்ப திரும்ப படிக்கணும் இதை ஒரு தரம் படிச்சா மனநோம் திரும்பவும் படிச்சா ஆட்டோமேட்டிக்கா மனசுல பதிய ஆரம்பிச்சிடும் ஒரே நேரத்தில் நடக்கணும் நித்தியாசனம் நடந்ததுதான் இருக்கும் நித்யாசனம் இல்லேன்னு அர்த்தம் இல்லை இல்லை அதனால அதுவும் மனசுல பதியதான் செய்யும் அதனால அது சொல்ற விசாரிய அப்படி அபரோக்ஷேன பிரம்மாத்மானம் நவத்தி சேத் அபரோக்ஷ பூயோ பூயோ விசாரையே அபரோக்ஷமாக இருக்கிற இந்த பிரம்மத்தை விசாரிச்சும் புரிஞ்சுக்கிறேன் திரும்ப திரும்ப படிச்சானா தான் அது அபரோக்ஷங்கிறது உனக்கு வழங்கும் நிறைய பேர் என்ன சொல்றாங்க கொஞ்சம் சொன்னதான் புரியும் அதாவது படிக்கிறதுனால பரோட்ச ஞானம் தான் வரும் படிக்கிறதுனால பரோட்ச ஞானம்தான் வரும் அதை வந்து கடைப்பிடிச்சாதான் அபரோட்ச ஜானம் வரும் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க அப்படிங்கிற போது தெரியுது நான் வேற அபிப்பிராயம் வச்சுருக்கேன்னு அதுக்கு ஒரு திருஷ்டாந்த வேறு சொல்கிறாங்க என்ன திருஷ்டாந்தம் தெரியுமா சர்க்கரையை பற்றிய அறிவு பரோட்ச ஜானம் சர்க்கரையை சுவைப்பது அபரோக்ஷானம் இது சக்கர சமாச்சாரம் இல்லை அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் ஏன்னா நான் என்பது பரோட்சமா அபரோட்சமா பரோட்சம்னா தெரியாததுன்னு அர்த்தம் அபரோக்ஷம்னா தெரிஞ்சதுன்னு அர்த்தம் சர்கக்கரை வந்து வெளியில் இருக்குது அது பரோட்சம்தான் ஒத்துக்குறோம் இப்போ வந்து புதுசாக ஒரு ஸ்வீட் இந்த ஆசிரமத்தில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க புதுசாக ஒரு ஸ்வீட்டு நேற்றுக்கு சாப்பிட்ருப்பீங்க இந்த பண்டாராரு போட்டிருப்பாங்க இது மாதிரி ஸ்வீட் நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டிங்க அநேகமாக அந்த ஸ்வீட்டு அந்த ஸ்வீட் இருக்குது அது வந்து முன்னாடி நம்ம அப்படி ஒரு ஸ்வீட் இருக்குது நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க பண்டாராவுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் போடுவாங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அது இங்கே அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் அது பரோட்ச ஜானம் அப்புறம் நீங்கள் அதை சாப்பிடும்போது அது அப்புறம் இந்த ஸ்வீட் இப்படி இருக்குது அப்படின்னு அபரோட்சம் கிடைக்கிறது அது ஊத்துக்குறோம் அதில் தப்பு கிடையாது திருஷ்டாந்தத்தில் தோஷம் இல்லை இதுக்கு பொருந்தது இதுக்கு பொருந்தது என்ன இங்க ஆத்மா நித்திய அபரோக்ஷரூபம் ஆத்மா எப்போ நம்மளால் உணரப்பட்டு இருக்கக்கூடிய ஒன்று அதனால அபரோக்ஷமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை பற்றித்தான் உபனிஷத் உபதேசம் பண்ணுவதால் உபனிஷத் உபதேசம் பண்ணுவதே அபரோட்ச ஜானத்தைத்தான் ஆகவே படிப்பதே அபரோட்ச ஜானம்தான் அதனால நிறைய பேர் என்னன்னு நினைச்சிட்டு இருக்காங்க படிக்கிறது வந்து பரோட்ச ஜானம் அப்புறம் உட்காந்து அந்த ஆத்மாவை கொண்டு வரணும் எதுக்கு அபரோக்ஷத்துக்கு அப்படி அர்த்தம் இல்லை பிரதிபந்தத்தை போய் பரோட்சம் சொல்லக்கூடாது அதாவது பிரம்மமாக இருக்கிறேன் தெரிஞ்சுக்கிட்டா கூட சுவாமிஜி அது உறுதியாகலேன்னு சொன்னா அத பரோட்ச ஜானம் சொல்லக்கூடாது பிரதிபந்த சகித ஜானம் பிரதிபந்தத்தோட கூடியிருக்கிற ஞானம் என்ன பிரதிபந்தம் சம்சய சம்சய விபர்யங்கிற பிரதிபந்தத்தோடு சேர்ந்துருக்கு மனநத்தினாலே நிதி வித்தியாசனத்தினாலே என்ன பண்ணணும் சம்சய விபர்யங்கிற பிரதிபந்தத்தை நீக்கணுமே தவிர அபரோட்ச ஞானம்ங்கிறது வர்றதுங்கிறதெல்லாம் கிடையாது அபரோக்ஷமாக இருக்கக்கூடிய ஆத்மாவை பற்றிய உண்மையைத்தான் உபனிஷத்துக்கள் சொல்லிக் கொடுக்கறது சொல்லப்போனால் நம்ம பாடி மைண்டை விட ரொம்ப ரொம்ப அபரோக்ஷமாக இருக்கிறது ஆத்மஸ்வரூபம் அதனால இந்த சக்கர திருஷ்டாந்தம் இங்கே ஒத்து வராது சக்கர திருஷ்டாந்தம் இங்க பொருந்தாது ஆத்மாவே அபரோக்ஷமாய் இருப்பதால் அதனால எதுக்கு சொல்றேன்னா இந்த அபரோக்ஷமாய் இருக்கிற ஆத்மஸ்வரூப் ஆத்மான்னு தெரிஞ்சாலும் கூட அது பிரம்மன் தெரிஞ்சாலும் கூட நம்ம என்ன பண்ணணும் ஏதோ பிரதிபந்தங்கள்லாம் இருக்கும் அதனால ஒரு தரம் படிச்சா புரியாது நிதராம்பியதாம் திரும்ப திரும்ப பருகுங்கள் வேற கண்டதெல்லாம் படிக்காதீங்க கற்பவை கற்கன் கற்பவை கற்கன் படிக்க வேண்டியதை படிந்தோ அதுவும் வேதாந்த வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா படிக்க வேண்டியது இந்த ஜென்மா சார்த்தம் சாப்ப சபலமாகணும்னு சொன்னா பரிபூர்ண பலனை உடையதாக இந்த பிறவி ஆக வேண்டும் என்றால் இந்த கருத்துக்களை உணர வேண்டியது மிகவும் எதை அறியணுமோ அதை அறிஞ்சாத்தான்ப்பா அது ஞானம் அறிய தேவையில்லாத அறியறதெல்லாம் நான் ஞானம்னு ஒத்துக்க மாட்டேன்னு விட்டார் கஷேத்திர கஷேத்திரையோர் ஞானம் எத்த ஜானம் மதம் மமா கஷேத்திரத்தை பத்தியும் க்ஷேத்திர பத்தியும் ஞானம் தான்ப்பா ஞானம் மற்றதெல்லாம் ஞானம்னு பேர் அவ்வளவுதான் ஆனா உண்மையிலே அதெல்லாம் ஞானம் கிடையாது புரியுது எது அறியணுமோ அதை அறியணும் உனக்கு மீண்டும் பிறப்பு இல்லையோ அதை அறிய வேண்டும் அதை விட்டு விட்டு கண்டதெல்லாம் அறிஞ்சிட்டு இருக்கேன் எனக்கு இது தெரியும் அப்படின்னா அது பிரயோஜனம் இல்லைங்கிற உன்னை அறிவணும் எதை அறிந்த பிறகு நீ மரணமில்லாத பெருநிலையை அடைவாயோ அதை நான் உனக்கு சொல்லுகிறேன் அதுதான் அந்த அதை அறியணும்ப்பா அதை விட்டுவிட்டு நீ எவ்வளோ பெரிய உலகத்தில் பெரிய சங்கீத இருந்தாலும் சரி சாகித்ய வித்வானாக இருந்தாலும் சரி அபர ஜானத்தில் நீ எவ்வளோ பெரிய மகா இருந்தாலும் சரி அபர வந்து பெரிய விஷயம் இல்லை பறைஞ்ஞானம் தான் ரொம்ப முக்கியம் அதுக்காது வேண்டான்னு அர்த்தம் இல்லை அபர நமக்கு இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி குற்றம் அது கர்மகாண்ட விஷயத்தை பற்றி அது வேறு விஷயம் நான் சொல்கிறேன் பொதுவாக உலகத்தில் சொல்கிறேன் அனாத்மானம் நமக்கு இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி தப்பு கிடையாது ஆத்ம ஜானம் மிக மிக அவசியம் என்பது கருத்து ஆகவே இந்த அளவிலே அத்வைத மகரந்தமானது நிறைவு பெறுகிறது நான் சாரத்தை சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்யப் போகிறேன் முதல் ஸ்லோகம் மங்கள ஸ்லோகம் இரண்டாவது ஸ்லோகம் மூன்றாவது ஸ்லோகத்திலிருந்து இருபத்தி ஸ்லோகம் வரையிலும் கூறப்போகின்ற கருத்துக்களுக்கு கருத்துக்களை சுருக்கமாக சொல்லுகிறது சங்கேப விஸ்தரம் என்கின்ற நியாயத்தின்படி சுருக்கமாக சொல்லுகிறது சொல்லப் போகின்ற கருத்தை சுருக்கமாக நான் பிரம்மமாக இருக்கிறேன் அதற்கு காரணம் நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் என்று சொல்லி இரண்டாவது ஸ்லோகம் நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்பதற்கு நேரடியாக ஸ்வரூப லட்சணத்தை அழகாக சொல்கிறது மூன்றாவது ஸ்லோகம் சைத்தன்யமும் சர்வஜனாகவும் சர்வ காரணமாகவும் இருக்கத்தான் செய்கிறது உபாதி திருஷ்டியில் ஈஸ்வரன் சர்வஜனாகவும் சர்வ காரணமாகவும் இருக்கிறான் என்று சொன்னாலும் சைத்தன்யம்தான் உண்மையில் சர்வஜனாகவும் சர்வ காரணமாகவும் இருக்கிறது என்று சொல்லி நான் சர்வஜம்தான் சர்வகாரணம்தான் என்ற கருத்தை சொன்னார் சைத்தன்யம்தானே எல்லாத்தையும் அறியிறது அதனால சர்வஜன்னு அல்பஜ்யன்னு எது அறியறதோ அது மகா என்று சொல்லி இரண்டுக்கும் ஆதாரமாக இருக்கிற பொருள் சைத்தன்யம் என்ற கருத்தின் அடிப்படையில் சர்வஜத்துவத்தையும் சர்வ காரணத்துவத்தையும் சொல்லியது சைத்தன்யத்திற்கும் அது உண்டு என்கின்ற கருத்தை நிரூபித்தார் நாலாவது ஸ்லோகத்திலும் நாலாவது ஸ்லோகத்திலும் ஐந்தாவது ஸ்லோகத்திலும் ஆத்மாவிற்கு அழிவில்லை என்கின்ற கருத்தை நிரூபித்தார் அதாவது எல்லாமே ஞாபகம் பரம்பொருளுக்கு அழிவில்லை ஆத்மாவுழிவுண்டு நினைக்க வேண்டாம் ரெண்டுக்குமே அழிவில்லை அதனால ஒண்ணு இப்படி எல்லா காரணத்தை இப்படியே அர்த்தம் பண்ணிக்கணும் நீங்க நாலாவது ஸ்லோகம் ஐந்தாவது ஸ்லோகம் ஆத்மா அவிநாசி அவினாசினா ஏதோ ஊர்ல அவினாசி என்கின்ற கருத்தை நிரூபணம் செய்தாவது ஸ்லோகம் சைத்தன்யத்தின் அடிப்படையிலேயே நான் எங்கும் நீக்கம் நிறைந்தவன் சாதாரணமா சப்தனுடைய திருஷ்டியில சொல்லுவோம் இவர் கொஞ்சம் சைத்தன்ய திருஷ்டியிலேயே நான் எங்கும் நிறைந்தவன் என்பதை நிரூபணம் செய்தார் ஆறாவது ஸ்லோகத்துல ஏழாவது ஸ்லோகத்துல ஆத்மா அத்வைத்தவரூபம் பல ஆத்மாங்கிறது கிடையாது பிரம்மன் வேரும் கிடையாது எனக்கு வேறாகவும் கிடையாது ஆகவே அத்வைதரூபம் நிரூபணம் செய்தார் சைத்தன்யம் இல்லை என்றால் இருப்பு இல்லை இருப்பு இல்லை என்றால் சைத்தன்யம் இல்லை அனைத்தும் இருப்பில்தான் இருக்கிறது எனவே நான் இரண்டற்ற பரம்பொருள் என்ற கருத்தை தெளிவுபடுத்தினார் ஏழாவது ஸ்லோகம் தானே சொன்னேன் எட்டாவது ஸ்லோகத்துல ஆத்மா உடலன்று இந்திரியங்களன்று பிராணனன்று மனமன்று புத்தியன்று என்பதை நியாயபூர்வமாக நிரூபித்தார் மமதா பரிரப்துவாத் இதம் தியக அக்கிரீடத்வாத் ந தேகா ந பிராணஹா நேந்திரியம் ந மனஹா ந தீ என்று சொன்னார் அப்புறம் ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரண்டு இந்த ஸ்லோகங்களில் ஆத்மா அகங்காரமும் என்பதை நிரூபணம் செய்தார் ஆத்மா அகங்காரமும் அன்று அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட திருஷ்டாந்தம் அகங்காரம் இருக்கின்ற விழிப்பிலும் கனவிலும் தான் திருஷ்டாந்தம் என்ன அனுபவ பிரமாணம் விழிப்பிலும் கனவிலும் தான் துன்பம் பற்று முதலான துன்பம் பற்று செயல்கள் எல்லாம் நிகழ்கின்றன உறக்கத்தில் அகங்காரம் ஒடுங்கி போகிறது அப்பொழுதில்லை ஆனால் அகங்காரம் ஒடுங்கி இருந்தாலும் ஆன்மா இருக்கிறது என்கின்ற கருத்தை நிரூபித்ததன் மூலம் ஆத்மா அகங்காரம் இல்லை என்பதை சித்தாந்தம் பண்ணினார் பதிமூன்று பதினாலு பதினைந்து ஸ்லோகங்களில் ஆத்மா நிர்விகாரஸ்வரூபம் என்பதை நன்கு நிரூபணம் செய்தார் கணிக்க விஞ்ஞானவாதத்தை கணிக்க விஜயானவாதத்தின் கருத்தை தவறு என்பதை நிரூபித்தார் பதினேழு பதினேழு பதினெட்டு பதினாறாவது ஸ்லோகத்தில் பதினாறு பதினேழு இந்த இந்த ஸ்லோகங்களில் ஒரு அஜானம் என்ற ஒன்று இருக்கிறதே என்று கூறலாம் அஜானமும் உண்மையில் ஆன்மாவின் இல்லவே இல்லை என்பதை நிரூபணம் செய்தார் எப்படி இருந்தாலும் என்ற ஒன்று இருக்கத்தானே செய்கிறது அது ஆன்மாவை பாதிக்காதா என்று கேள்வி கேட்கப்பட்டது முக்காலத்திலும் அது பாதிக்காது என்பதை நிரூபித்தார் பதினேழாவது ஸ்லோகத்தில் இந்த அஜானம் மாயை என்பது அனிர்வச்சனீயம் என்பதை தெளிவுபடுத்தினார் சொன்னேன் பதினேழு திரும்ப சொல்லிருக்கேன் பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த ஸ்லோகங்களில் அனைத்தும் மாயத் என்பதை பல்வேறு கோணங்களில் தெளிவுபடுத்தினார் இது ஒரு கனவு இது ஒரு செவற்றில் எழுதிய சித்திரம் போன்றது சாக்ஷி என்கின்ற தன்மையும் கூட உண்மையில் கிடையாது நான் அமுதக் கடலாக விளங்குகின்றவன் தூயஸ்படிக மலை போன்றவன் என்கின்ற கருத்துக்களை கூறி ஆத்மஸ்வரூபத்தினுடைய மகிமையை சொன்னார் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஸ்லோகங்களில் சச்சிதானந்தம் என்பது பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் இனமோ குணமோ புறத்திலிருந்து வரக்கூடியதோ இன் புறத்திலிருந்து வரக்கூடிய இன்பமோ அல்ல என்பதை சொல்லி ஆன்மா ஆத்மா அல்லது பிரம்மம் சச்சிதானந்த ஸ்வரூபம் என்பதை நிரூபினம் நிரூபணம் செய்தார் இருபத்தி ஐந்தாவது ஸ்லோகத்தில் இருபத்தி ஐந்து ஸ்லோகத்தில் இல்லை இருபத்தி என்றே வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஸ்லோகத்தில் சச்சிதானந்தம் என்கின்ற பதங்கள்தான் வேற்றுமையை தவிர அந்த பதார்த்தத்தில் ஒரு சிறிது கூட வேற்றுமை இல்லை பதங்கள் ஒவ்வொரு கோணத்தில் அந்த உண்மையை விளக்குவதற்காக சொல்லப்படுகிறதே அன்றி பொருளில் சிறிதளவு கூட வேற்றுமை என்பது இல்லவே இல்லை என்று நிரூபிக்கப்பட்டது பதத்தில்தான் வேற்றுமை பதார்த்தத்தில் வேற்றுமை இல்லவே இல்லை என்பதை நன்றாக சொன்னார் இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் தத்துவமசி என்கின்ற மகாவாக்கியத்தினுடைய கருத்து இதுதான் என்று சொல்லி இறைவன் நமக்கு பரோட்சமாகவும் நாம் பரிச்சின்னமானவர்களும் இல்லை இந்த மாயா சம்பந்தமும் உண்மையில் இல்லவே இல்லை நாம் புண்ணிய பாபங்கள் அற்றவர்கள் ஏக்கரசமானவர் பகுவச்சனமே சொல்லப்படாது பகுவச்சனமும் ஏகவச்சனமும் கிடையாது ஒன்னும் இல்லை பெறணும் அதனால பரிபூரணமானவன் அப்படிங்கிற கருத்தை சொன்னார் இருபத்தி ஏழாவது ஸ்லோகத்துல ஜீவன் முக்தி விதேக முக்தி நிலையில் ஜீவன் முக்தி நிலையிலும் சரி விதேக முக்தி நிலையிலும் சரி இந்த உலகம் என்பது இல்லவே இல்லை ஜீவன் முக்தி நிலையில் அறிவால் இவ்வுலகம் இல்லை என்று நிரூபிக்கப்படுகிறது விதேக முக்தி நிலையில் அனுபவத்தாலும் இல்லை என்பது நிரூபிக்கப்படுகிறது கடைசியில் இந்த கருத்தை எல்லோரும் பயில வேண்டும் அறிய வேண்டும் அதை உணர வேண்டும் என்று வேண்டிக் இந்த கருத்துக்களை நிறைவு இருக்கிறார் இந்த நூலாசிரியர் இறைவன் அருளாலும் குருவின் அருளாலும் நமக்கு இந்த நூலை கற்கின்ற ஒரு வாய்ப்பு கிட்டியது அந்த எல்லாம் உள்ள இறைவனுக்கும் இந்த குரு பரம்பரைக்கும் நம்முடைய உளம் கண்கணிந்த நன்றிகளை தெரிவித்து இந்த நூலை நிறைவு செய்வோமாக ஓ ூர்ணமிதம் பூா்ணமுத பூர்ணசிய பூர்ணமா கடாட்சோந்த ஜன்மலமூத்த சதாமி கதின்கமமிரி ப்மிதான மயோம்ன கடம் ப சர்வம் நரம்சாச்சா விநாண்ணே விநாசிரலோஷவிலேசோ மம சத்தைரியலாம்ப विश्वस्य भानं कदाचिन्नाव மு கல் அூ வி கச்சிந்தேத்தாச்சாஹம் நி பாம் நே பானம் சிதோம்பி நாத் चाहं नमनो ரிஹம்தேந்திரியா பிரணோ ந साक्षी நீ மம்தீட் யீ சர்விரேயம் கதன பரிம பரிச்சே பரித்தபருப்ளாஹோஷ பிரவத்திய அத்தார்த்தாட்சிணு நேரியோகம तत्विकारानुसंधानं கேச நேவிகோகமியாசனிப்பேண யயு விி வனுசன் கமன கஷன தௌத்தரா சரம்கணே எந்தன சமாம்ப்பேேத் தாப்போஷ விச்சாராவனிதா விச்சாராவானமிஸ ேமோாஜ விகோயி கல் சேர விபராத மே சாட்சி தி தா உலமேய ிம்ப அமத்தேர்ன மேஜீர்ணி மூண்டீரன்மட்டி மேராதா மே சதன்ய சதோ நி சாதிஷ்ய மேஜோயதி அன்தமேய பகம் நானிய அயச்சே து அம मदर्थं நியம் நி நூத்து தண்ட விஜத்தீ வரேதாபோகம் தீராலம்மஜீவாச்சாரியே ஸ்மனூர்ணமீதரவே சூக்ரோஜம விவங்கை ஓரி ஓ